तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத்தியேத்தா விநாத்தி மூடத்தி ஹணி கா சமச ரிஷி மேலும் தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் குறிப்பாக பகவானை சார்ந்திருந்து தர்மானுஷ்டானம் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்களை நிந்தன பண்றார் பகவானை சார்ந்திருந்து தர்மானுஷ்டானம் பண்ணணும் பகவானை பூஜை பண்ணணும் பிறகு ஞானம் பெற்று மோட்சம் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் ஆனால் அங்கங்க சில பேர் அதில் நின்று விடுகிறார்கள் கொஞ்சம் லௌகிகத்திலிருந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலும் அங்கேயும் முறையா மேல போறது இல்லை சரியான வழிகாட்டுதல்கள் சரியான குருமார்கள் சரியான சாஸ்திர விஷயங்கள்லாம் கிடைச்சு வாழ்க்கையில உயர்ந்து நிலைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபம்னு பல மகான்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்க சொல்லுகிறார் தே ஆத்மானம் காதயந்தி அவர்கள் தங்களை தாங்களே கொன்று விடுகிறார்கள் வேதங்கள்ல இது அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு ஆத்மஹத்தி ஆத்மஹத்தின்னா தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் தற்கொலை பண்றதுன்னா சாதாரணமா நம்ம உலகத்துல வந்து இந்த உடம்புக்கு எதா விஷத்தை கொடுத்து எதையா கொடுத்து செத்து போயிடுறது இந்த உடம்போட வாழ்றதுக்கு பிடிக்காம பண்றது இந்த சரீரத்தை கொலை பண்றதுங்கிறது ஒரு பாவம் அது பெரிய பாவமா சொல்லிருக்கு சாஸ்திரத்துல ஏன்னா கடவுள் நாம் செய்திருக்கிற புண்ணியத்துக்காக இந்த உடம்பை கொடுத்துருக்கார் அப்போ கடவுளை அவமானம் பண்ணுற மாதிரி ஆச்சு நம்ம இந்த உடம்பை தப்பாக பயன்படுத்திட்டு அப்புறம் இந்த உடம்பை வேற கொலை பண்ணுறோம் பெரிய தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய இந்துக்கள் தர்மசாஸ்திரங்கள் பெரியோர்கள் மகான்களுடைய உபதேசம் நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை அது ஆனால் இந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதை சரியான வழியில் வேற உபயோகப்படுத்தணும் இதை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இதை பாதுகாக்கிறதுக்கு உரிமை இருக்குது இதை ஒழுங்காக பயன்படுத்துறதுக்கு தான் உரிமை இருக்குது தவறாக பயன்படுத்தினாலும் குற்றம் அது இந்த உண்மையை எல்லாரும் உணரணும் சட்டம் போட்டு யாரையும் வந்து பாதுகாக்க முடியாது உலகத்தில் அவரவர்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாரும் சமூகத்தில் ஒழுங்காக வாழ முடியும் இங்கே சொல்கிற ஆத்மஹத்திங்கிறது என்னென்னா உடம்பையே ஆத்மாவாக நினைக்கிறதுங்கிறதே ஆத்மஹத்தி முதல்ல உடம்ப கொலை பண்றது ஆத்மஹத்தி நம்ம உடம்ப நாமளே விஷம் சாப்பிட்டு கொலை பண்றதுங்கிறது தற்கொலை அது அரசாங்கமே ஒத்துக்காது அது தற்கொலை முயற்சியே ஒரு குற்றம்னு சொல்லியிருக்கு ஏன்னா இந்த உடம்பு வந்து அரசாங்கத்தோட சொத்து அரசாங்கத்தோட சொத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அந்த கோணத்திலையும் சொல்றது உண்டு அரசாங்கத்தோட சொத்தை காப்பாத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு இது அப்ப ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறதுன்னு சொன்னா அரசாங்கம் என்னதான் செய்யலை நம்ம தான் சரியா செய்யறதுக்கான மு முறைகளை பின்பற்றுவது கிடையாது எல்லாம் நாம பின்வழியாவே போறோம் தர்மோபதேசமே எடுபடுறதில்லை திருக்குறள் கருத்துக்களே சமூகத்தில் ஈடுபடுறதில்லை ஏன்னா அவ்வளவு வேகமா புல அதர்மமான வழியில அனுபவிக்கலாம் அப்படிங்கிற தவறான எண்ணம் மனசுல புகுந்ததுதான் காரணம் கொஞ்சம் அதிகமாவே சிந்தனை பண்றோம் ஆத்மஹத்தின்னு சொன்னா உடம்ப நான்னு நினைக்கிறது என்னுடைய கருவி கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற கருவியை தவிர நானே உடம்பு கிடையாது அழிகிற உடம்போட என்னை சேர்த்து நான் அழிஞ்சு போறேன் நினைக்கிறது பேருக்கு ஆத்மஹத்தின்னு பேர் ஆகா உடல் அழியக்கூடியது அழியக்கூடிய உடலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா உடம்பே நான் நினைச்சு உடம்புக்கு எப்ப பார்த்தாலும் சுகத்தை கொடுக்குறாங்க பாருங்க பணம் பதவி புகழ் அழகு எல்லாத்தையும் பண்றோம் பாருங்கோ அதுக்கு பேரு ஆத்மஹத்தின்னு பேர் அதனால இவர் அதை கொஞ்சம் வருணிக்கிறார் அது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எப்ப பார்த்தாலும் புலனின்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர்கள் அதாவது புலன்கள் அதாவது விஷயங்களை அடையணும் விஷயங்கள்ல சுகத்தை அனுபவிக்கணும்னு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் புண்ணியத்தை பண்ணணும்னா அந்த கர்மாக்களை எல்லாம் செய்கிறார்கள் ஓரளவுக்கு சட்டத்தை கடைபிடிக்கிறார்கள் என்னெல்லாம் அவர்களுக்கு பேர் வச்சிருக்கார் தே ஆத்மானி அவர்கள் ஆத்மாவை கொன்று விடுகிறார்கள் யாரு ஏ எவர்கள் கைவல்யம் அசம்பிராப்தாக கைவல்யத்தை நன்கு அடையாதவர்கள் மோக்ஷத்தை அடையாதவர்கள் அதாவது வாழ்க்கையில் குறிக்கோள் எது மோட்சந்தான் அந்த மோக்ஷத்துக்கு ஈஸ்வர பூஜை பண்ணணும் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை தெரிஞ்சுக்கணும் சாஸ்திர ஜானத்தினால கைவல்யம் அசம்பிராப்தான கைவல்ய ஜானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யாதவர்கள் அது மாத்திரமில்லை அக்ஷணிகாகா அக்ஷணிகாகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார்கள் அழிகின்ற உடலை அழியாமல் நீண்ட காலம் இருக்கும் என்று தவறாக எண்ணுகிறவர்கள் அப்படி ஒரு அர்த்தம் மனசுல சாந்தியே இல்லாதவர் எப்ப பார்த்தாலும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்றவர்கள் அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்தது மூடதாம்ஸ்ட அதிதாகா ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவர்கள் முட்டாளன்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு சாஸ்திரம் படிச்சு அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள் கர்ம காண்டத்திலே இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களை பத்தி தானே கொஞ்சம் படிச்சிருக்கிறார்கள் ஆனா அவர்கள் அர்த்த காம தர்மத்திலேயே இருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு முக்கியமா நிறைய பொருள் வேணும் சுகம் வேணும் அதுக்கு தேவையான கொஞ்சம் புண்ணியம் வேணும் அதுலதான் அவர்களுக்கு கவனமே தவிர மோக்ஷம் அடையணும் ஈஸ்வரனை பூஜை பண்ணணும் அடுத்த ஜென்மா நல்லபடியா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் குறைவு அந்த அர்த்தத்தில் சொல்றாரு அப்பேற்பட்டவர்கள் தங்களை தாங்களே வதைத்து கொள்ளுகிறார்கள் அதாவது பிறவியை வீணாக்குகிறார்கள் அர்த்தம் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாமல் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பெயரிழந்தாரே ஆதிசங்கரும் அப்படித்தான் சொல்றாரு ஆத்மக்ஞானத்தை அடையாதவன் ஆத்மாவை கொன்றவன் அப்படிங்கிற அர்த்தத்தை விவேக சூடாமணியினுடைய தொடக்கத்துல சொல்றார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சமசர் மேலும் சில ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லி இது பண்ண போறார் அதற்கு பிறகு திரும்பவும் ராஜா பேச போகிறார் இன்னொரு ரிஷி கடைசியாக ஒரு ரிஷி வரப்போகிறார் அவர் பேர் கரபாஜனர் அதை பற்றி நாம் பிறகு படிக்கலாம் இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் சமச ரிஷியினுடைய உபதேசம் இருக்கிறது இந்த அளவில் நான் பூர்த்தி பண்றேன் ஏ கைமல்யமசம் பிராப்தாஹே சாத்தீதாச்சமூடதாம் திரைவர்க